اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى اله وازواجه واصحابه واتباعه اجمعين اما بعد هيا عباد الله اوصيكم ونفسي بتقوى الله وقد قال الله تعالى في كتابه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان اعطيناك الكوثر فصلي لربك وانحر ان شانئك هو الا بصر اخاج مسلم ان انا رسول الله صلى الله عليه وسلم ضحى النبي صلى الله عليه وسلم بكبشين املحين اقرنين ذبحههما بيده ثم وكبب وبضع رجله على فخاتهما الا بهلم بهلشي هلم الله وروي ان كي انداها صلوات وسلام الله ينال انفططت இறுதி தூதர் முகமது சல்லாஹி வசல்லம் அவர்கள் மீதும் குடும்பத்தார்கள் தோழர்கள் நாள் வரைக்கும் அவர்களை பின்பற்றக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக ஜுமஹாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த மசிதுடைய நீயத்தோடு வீட்டிற்கும் அல்லாமே நம்பு நல்லடியார்களே என்னென்ன ஏவல்களை எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கின்றன அவற்றை எடுத்து நடந்து கொள்ளுமாறும் என்னென்ன விடயங்களை விட்டு பாவமான ஹராமான காரியங்களை விட்டு தகர்ந்து கொள்ளுமாறு கூறியிருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்த்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்து கொள்கிறேன் அல்லாவின் அன்பு நல்லடியார்களே துல்கிஜாவுடைய பாகம் ஒன்பதிலே நாம் இருக்கின்றோம் இந்த நாட்கள் எமற்கு தியாகத்தை நினைவுபடுத்துகிறது இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தினர் செய்த வியாக அவர்களுடைய முழு வாழ்க்கையையும் அல்லாஹுக்காக அர்ப்பணித்ததை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதனை அதுடைய கடமைகளாக அல்லாஹ் ஆகியிருக்கின்றனர் அல்லாவின் அன்பு நல்லடியார்களே முஸ்லிமாக நாம் ஒவ்வொருவரும் எமது வாழ்க்கையை அல்லாவுக்காக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதனைத்தான் நாம் தொழுகையில் கூட இன்ன சுவாசி ஒரு சொத்தி ஒமகியாயமதி நான் உலகில் வாழ்வதும் நான் மரணிப்பன் அல்லாவுக்காக உலகில் நான் வாழ்வதும் அல்லாவுக்காக மரணிப்பதும் அல்லாதிற்காக எனது வாழ்க்கையை நாம் நல்லாவிற்காக ஆசிக்கொள்ள வேண்டும் இதனை இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் செயல்முறைப்படுத்தி காட்டினார்கள் அவர்களுடைய மகன் இஸ்ராஹிம் அலே இஸ்லாம் அதனை செயல்படுத்தி காட்டினார்கள் அதனையே இந்த முல்ஹித்தாவுடைய இந்த தினங்களில் நாம் நினைவுபடுத்துகின்றோம் எங்களுடைய வாழ்வையும் அவ்வாறு நாம் ஆற்றிக்கொள்ள வேண்டும் எனவே அல்லாவின் அன்பு நல்லடியார்களே முஸ்லிம்களாகிய நாம் இந்த நாட்டில் எந்த ஊரில் எந்த மொழியை பேசுபவர்களாக இருந்தாலும் நாம் எல்லோரும் ஒரே உடலை போன்றவர்கள் எமர்கல் வித்தியாசம் ஒன்றுமே இல்லை எங்களை நினைக்கிறது களிமது இல்லல்லா என்ற களிம அதனால்தான் பசூர்ல்லா அலைய வல்லம் அவர்கள் குரு பிஜாவுடைய திரைப்பத்திலே ஆற்றிய குசுபா உரையிலே அரபியின் அல அஜமி சொன்னார்கள் அரபிகளே விளங்கிக் கொள்ளுங்கள் அஜமிகளை விட உங்களுக்கென எந்த சிறப்பும் கிடையாது வெள்ளையறைக்கே கருப்பரை விட எந்த சிறப்பும் கிடையாது ஆனால் சிறப்பிருக்குமாக இருந்தால் இல்லாத அவரிடத்தில் எந்த அளவுக்கோ தக்குவா இருக்கும் அதனை வைத்து அவர் அல்லாவிடத்தில் ஆகுவா என்ற கருத்து உள்ள பொதுபாவை நிகழ்த்தி அவர்களுக்கு புத்திமதி கூறினார் அறவியர்கள் அவர்களுக்கு எந்த அசவியர்களை விட எந்த சிறப்பும் கிடையாது எல்லோருமே அல்லாவிடத்தில் மனிதர்கள் தான் அவருக்குரிய சிறப்பு அல்லாவிடத்தில் அவருடைய தக்குவாவை வைத்தார் தக்குவா என்றால் என்ன அப்துல் அஹ் அப்பா வது அல்ல அவர்கள் இந்த தகுவாவைக்கு வரைவிளக்கரம் கூறுகின்றார்கள் தக்குவா என்றால் அல்லாவுடைய எல்லா ஏவர்களையும் கட்டளைகளையும் எடுத்து நடப்பதும் அல்லாவினால் விளக்கப்பட்ட காரியங்களை தவிர்த்து கொள்வது தான் தக்குவா என்று அவர்கள் இந்த தக்குவாவிற்கு வரைவிளக்கடன் கூறுகின்றனர் நாம் தக்குவா என்றால் எதையோ நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏதோ அவருடைய சில இபாதத்துகளை மாத்திரம் வைத்து இவர் தக்குவாதாரி என்று நாம் முடிவெடுக்கின்றோம் ஆனால் அப்துல்ல அப்பாஸ் சுதேலா சொல்கின்றார்கள் அல்லாவினுடைய எல்லா கட்டளைகளையும் அவர் பேணி நடக்க வேண்டும் கொள்கையிலும் வியாபாரத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஏனைய பிற மனிதர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய எல்லா அமைப்பிலும் எல்லா துறைகளிலும் வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளிலும் அல்லாவுடைய கட்டளையை பேணி அல்லாவினால் விளக்கப்பட்ட காரியங்களை தவிர்த்து கொள்பவது தான் ஒரு தத்வாதாரி என்பதை நாங்கள் விலங்கிக் கொள்ள எனவே அல்லாவின் அன்பு நல்லடியார்களே இந்த நாட்களில் உலகிற எல்லா நாடுகளிலும் சென்ற ஆதிகள் அங்கே ஒரே வெண்ணிற ஆடையில் அல்லாவுமிக்க அவர் அறமியாக இருக்கட்டும் எந்த மொழியை பேசட்டும் எல்லோருடைய நாவிலும் இதேதான் அல்ல இதனை உணர்த்துகிறார் நீங்கள் எல்லோரும் என்னுடைய அடியார்கள் எனவே இதனை நீங்கள் சொல்லுங்கள் ஆடைகளை வெண்ணிறவாக இஹரானுடைய ஆடையை அணிந்து கொள்வோம் வேளாண் அல்லாவி நண்பர்கள் இங்கே வஷ்தது உம்மா முஸ்லிம் சமூகம் அவர்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்பதனை அர்ஜுனைய பாடம் எனக்கு உணர்த்துகிறது அதேபோன்று நாங்கள் இஸ்லாமிய சின்னங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் மகத்துவப்படுத்த வேண்டும் இஸ்லாமிய சின்னங்களை கண்ணியப்படுத்துகின்றார்களோ அது அவருடைய உள்ளத்தில் இருந்துதான் வருகின்றது என்று அல்லாஹுதாலா கூறுகின்றார் அல்லாவின் அன்பு நல்லடியார்களே ஹஜுடைய ஒவ்வொரு அகல்கள் எமக்கு தியாகத்தை உணர்த்தது அல்லாவிற்காக வாழக்கூடிய ஒரு மனிதன் எதையும் அவன் அல்லாவிற்காக என்று வரும்போதோ தியாகம் செய்ய முற்படுவார் அது அவனுடைய பொருளாக இருப்பதும் உடலாக உயிராக இருப்பெரும் சரி அல்லாவிற்காக வேண்டி என்று வந்தால் அவன் தியாகம் செய்வான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய கனவு நபிமார்களுடைய கனவும் வகிதான் என்பதை நாம் படித்திருக்கின்றோம் மனாமே மகனே உன்னை நான் அறுப்பதற்கே கனவு கண்டேன் என்று சொன்ன அவருடைய மகனும் அதே நல்ல முறையில் வளர்க்கப்பட்டவர் அதனால் தான் அல்லாவின் அன்பு எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கும் போது நட்பண்புகளை நாம் அவர்களுக்கு சிறு குராயத்தில் இருந்தே ஊட்ட வேண்டும் அடைந்துவிட்டால் அடைந்து விட்டால் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுமாறு ஏவுங்கள் என்றால் தொழிலுடைய சட்ட திட்டங்களை நாம் படித்துக் கொள்ள வேண்டும் அதனை எமது பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு அடையுங்கள் தந்தியுங்கள் என்று அவர்கள் கூறினார்களே இது வெறுமனே தொழில்களுடைய விடயத்தில் மாத்திரம் அல்ல சரியாவுடைய சட்ட திட்டம் பிள்ளைக்கு தேவையான மாட்ட விடயங்களை பெற்றோர்களாகிய நாம் சிறு குராயத்தில் இருந்தே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் எதிர்பார்க்க விடயங்களை அந்த பிள்ளைகளிடத்திலிருந்து எதிர்பார்க்கலாம் இல்லை என்றால் அது நாம் பாதுகாக்க வேண்டும் நாம் எங்கள் சமூகத்திலே பார்க்கின்றோம் சில பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாலே கருத்து வீட்டை விற்று வெளியேற்றப்படுகின்றார்கள் மடத்திற்கே பிள்ளைகளே கொண்டு போய் சேர்க்கின்றார்கள் அவர்களை வளர்ந்தெடுத்தோர்களை அவர்கள் திருமணம் முடித்ததற்கு உதாசீன செய்கின்றார்கள் நாம் பார்க்கின்றோமா எனவே அல்லாவின் அன்பு நடிக்க திருபுராயத்தில் இருந்தே அவர்களுக்கு சரியாவுடைய மார்க்க அறிவோர் சரியான முறையில் ஊட்டப்படுமாக இருந்தால் அந்த பிள்ளைகளிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய பண்புகளை நாங்கள் பார்க்கலாம் இப்ராஹிம் அலையம் அவர்கள் அவ்வளோதான் வளர்த்தார்கள் எனவே மகனை அழைத்து கூறிய போது சற்று சிந்தித்து பாருங்கள் அஜுடைய காலத்திலே இதே சம்பவத்தை தான் மீண்டும் மீண்டும் கேட்கின்றோம் வானவிலும் கேட்கின்றோம் பெருநாள் தினத்தன்றும் கேட்கின்றோம் ஆனால் நாம் பெறும் படிப்பிலே எங்களுடைய மகனை அறுக்குமாறி கூ நான் என்னுடைய மகனை அழைத்து கூறினார் என்ன சொல்வார் நாம் இருக்கின்றோம் எங்களுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அறுப்பதை விடுவோம் தொழுகையுடைய விடயத்தை பார்ப்போமே குறான் ஓதுவதை பார்ப்போமே ஏழைய சந்தர்ப்ப துவாக்களை பார்ப்போமே பெற்றோர்களோடு வயது முதிர்ந்தவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் என்று பார்ப்போமே எனவே அல்லாவிட்களே மகனை அழைத்து கூறிய தந்தை அவர்களே அல்லாவினுடைய கத்தரையா எது உங்களுக்கு ஏவப்படுகிறதோ அதனை நிறைவேற்றுங்கள் என்றால் அதனுடைய மறு கருத்து என்ன நான் உங்களுடைய மகனே என்னை எ அறிக்கப் போகின்றீர்கள் ஒரு தந்தைக்கு தன்னுடைய பிள்ளையை அறுக்கும் போது எப்படியான உணர்வு வரும் என்பதை மறந்துவிட்டு அல்லாவனுடைய கட்டளைக்கு நீங்கள் முக்கியத்துவம் அறியுங்கள் ஏவப்படுவதை செய்யுங்கள் நான் மகன் என்று நீங்கள் பார்க்க வேண்டாம் சத்தகிது அறிக்கும் போதும் கூட என்னை நீங்கள் எவ்வாறு பார்ப்பீர்கள் ஒருவராகத்தான் பெற்றுக் கொள்வீர்கள் என்று மகன் பாப்பாவை பார்த்து பார்த்து கூறுகின்றார் என்றால் வளர்ப்பு எவ்வாறு இருந்திருக்கும் அந்த மகனை வளர்த்த தாயுடைய வாழ்வு எவ்வாறு இருந்திருக்கும் மேலான அல்லாவின் அன்பு நல்லே இது ஒரு எங்களுடைய ஒரு குடும்பம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனை நாங்கள் இந்த சம்பவத்தில் இருந்து மதிப்பிலே பெற வேண்டும் ஒரு மனைவி எவ்வாறு வாழ்கின்றார் என்ன கேட்கின்றார் எங்களை இந்த இடத்தில் விட்டு செல்கின்ற அல்லா தான் இவ்வாறு ஏபினானா அல்லாவினுடைய கத்திரையா என்ன சொன்னார்கள் நாங்கள் வெளிரங்களை வெளிரங்கத்தை வைத்து முடிவு செய்கின்றோம் இன்னும் சில விடயங்கள் எங்களுடைய கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் நம்பித்தார் ஆகவே அல்லது இதையும் விரூணவிலுங்கள் மறைமுகமான மறைவான விடயங்கள் மவுத்து அதற்கு பின்னால் வளரக்கூடிய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை வாழ்க்கை நரகர் இவற்றை எல்லாம் நாம் கண்ணால் நம்ப வேண்டும் அந்த பெண்மணி என்ன சொல்கிறார் தெரியுமா அல்லாவுடைய கட்டளையாக இருந்தால் நிச்சயமாக அல்லா எங்களை பாரு வெளிரங்கத்தில் உண்பதற்கு உணவு வகைகள் இல்லை வசிப்பதற்கு கூட யாரும் இல்லை ஒரு தாயும் ஒரு பிள்ளை நாம இருந்தால் என்ன சொல்வோம் மரணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை ஆனால் அந்த பெண்ணுடைய வார்த்தையை பாருங்கள் நிச்சயமாக அல்லா எங்களை வீணாக்க மாட்டா என்று உணர்வு வார்த்தை அந்த பெண்ணின் வெளிப்படுகின்றது மேலாண் அல்லாவின் அன்பு நல்லார்களே அல்லாவுக்கு அலா அடியார்களை சிரமப்படுத்துவதில்லை சொன்னார்கள் இஸ்லாமிய மார்க்கம் சரியா இருக்கிறது இது மிகவும் இலகுவானது எல்லோராலும் எதிர்த்து நடப்பதற்கு இலகுவாக்கி கொடுக்கப்பட்டுள்ளது யாராவது ஒருவர் இந்த சரியாவுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை கடினம் என அவர் எதிர்த்தால் மார்க்கம் அவரை நிகழ்த்துவிடும் என்றால் சரியா எவ்வளவுதான் கஷ்டம் இலகுவாக்கியே ஒடுக்கப்பட்டுள்ளது யாருக்கும் சிரமமில்லை ஆனால் அது அவ் தால அந்த குடும்பத்தினுடைய தியாகத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டா கமல் செய்து கொண்டா உண்மையிலேயே மனம் அனுப்பப்பட்டார்களா இல்லை அதேபோன்று அந்த குடும்பம் அவர்கள் வீணாக்கப்பட்டார்களா இல்லை எவ்வளவு பெரிய ஒரு தாலாட்சத்தை அவர்களுடைய கபுல் செய்தானே இன்று நாம் பார்க்கின்றோம் முழு உலகில் உள்ள அங்கே செல்கின்றார் எமது நாட்டில் இல்லாத பல வர்க்கங்களை கூட மக்காவிலே அங்கே நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் எமது நாட்டில் இல்லாத பலவிதமான உணவு வகைகளை அங்கே பெற்றுக் கொள்கின்றோம் மக்களவிலே விவசாயம் செய்கின்றார்களா இல்லை சொல்கின்ற அங்கே எல்லா இடங்களில் இருந்தும் கொண்டு வரப்படும் இப்ராஹிம் அலி அவர்கள் கேட்ட துவை அல்லா கபுள் செய்தார் ஆரம்பத்தில் தியாகம் செய்தார்கள் அல்லாஹு தாலா தியாகத்திற்குத்திரதி பலனை அல்ல தியாமத்தின் வரைக்கும் வைத்திருக்கிறார் நிறைவேற்றி கொடுக்கப்படும் சில மூன்று அல்லது நான்கு வருடங்களுக்கு முன்னர் மிஸ்ரில் இருந்து ஈஜிப்டில் இருந்து ஒரு பெண்மணி மக்கா வைத்து செல்கின்றார் அந்த வைத்தியர்கள் சொல்லியிருந்த அதற்கு சசிரை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் பெண் வைத்தியரிடத்தில் ஆலோசனை பெறுகின்றார் எனக்கு நான் மக்களவிற்கு சென்று வர வேண்டும் ஹஜ்ஜுக்கு அல்லது உம்ராவுக்கு சென்று வருவதற்கு எனவே எனக்கு அனுமதி தாருங்கள் அதற்கு பின்னர் சிகிச்சையை மேற்கொள்வோம் என்று வயிற்றுடத்தில் ஆலோசனை பெற்று அந்த பெண் மக்களாவுக்கு செல்கின்றார் இது உண்மையில் நடந்த ஒரு சம்பவம் அந்த பெண்மணி மக்களா சென்றது முதல் நீரை அல்ல என்னுடைய நோயை இந்த கேன்சரை புற்று நோயை குணப்படுத்த வேண்டும் என்றே நோக்கம் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்று நம்பிக்கை அல்லாவின் அன்பு நல்லே முஸ்லிம்கள் இல்லாத நம்பிக்கை சில சில விடயத்தில் முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் இருக்கின்றனர் பார்க்கின்றோமா இந்த பெண்மணி அந்த நீயத்தோடு தம்ஜம் நீரை குடிக்கின்றார் அவளுடைய ஹட் அல்லது உராவுடைய கடமை முடித்துவிட்டு மீண்டும் அவளுடைய நாட்டிற்கு ஊருக்கு திரும்பி வந்ததற்கு பின்னர் வைத்தியரிடம் செல்கின்றார் தன்னுடைய நோயை சத்திரை திண்டை சென்றபோது வைத்தியர் அங்கே பண்ணி பார்க்கின்றார் சொல்கின்றார் உன்னுடைய உடலில் கேன்சருக்குரிய எந்த அடையாளமும் இல்லை எவ்வாறு உனக்கு சுகம் கிடைத்தது என்று ஆசிரியத்துடன் அந்த வைத்தியர் அந்த பெண்ணிடம் கேட்கின்றனர் அந்த பெண் நடந்ததை சொன்னால் நான் அங்கு சென்றது முதல் தம் தீரை குடித்து வந்து என்னுடைய இந்த நோயை அல்லாஹ் குணப்படுத்த வேண்டும் என்று மேலும் அல்லாவின் அன்பு நல்லடியார்களே அந்த பெண்ணுடைய நியத்து கேட்ப அந்த நீரினால் அந்த கேன்சர் புற்று நோயை அல்லா புணர்படுத்திவிட்டால் உருவாகுவதற்கே யார் காரணமாக இருந்தார்கள் குடும்பத்தினுடைய தியாகம் அதே போன்று சகோதரர்களே உதிரியாக செய்யாமல் எதனை பாருங்கள் இப்ராமி அவர்கள் மகனை அறுப்பதற்கு முன் வந்தார்கள் ஆனால் அல்ல உன்னுடைய நோக்கம் மகன் து அல்ல அவர்களுடைய மாற்றி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு சோதனைகளை குடித்து அல்லாஹ் சோதித்தார் நாம் எமக்கு எமது வாழ்க்கையிலே சில சில பிரச்சனைகள் வரும்போது நாம் தளர்ந்து விடுகின்றோம் சிலர் கேட்கின்றார்கள் நான் என்றால் தொழுகையிலே எந்த குறைபாடும் செய்வதில்லை குணா ஓடுவதிலே எந்த குறைபாடும் செய்வதில்லை ஏழைய தான தர்மங்களிலே குறைபாடு செய்வதில்லை ஆனால் எனக்கு ஏற்ற சோதனை எனக்கு ஏற்ற பிரச்சனை கேள்விகள் எழலாம் சந்தேகங்கள் வரலாம் மேலாண் அல்லாவின் அன்படியார்களே அப்பொழுதோ நாங்கள் இன்னும் உறுதியாகவே சோதனை இது அல்ல எனக்கு மாத்திரம் அல்ல என்னை விட சிறந்த ரசூல்லாஹின் தள்ளம் அவர்களையும் சோதித்த பிள்ளாக நோவினை கொடுக்கப்பட்டது போன்று உலகில் வேதனைக்கும் கொடுக்கப்படவில்லை ஆனால் அவர்கள்தான் உலகிலேயே மிக திறந்தவர் எனவே வாழ்க்கையில் பிரச்சனைகள் சோதனைகள் வரும் ஆனால் வரும்போது நாங்கள் பொருந்திக்கொள்ளவே ஒரு தடவை ரசூ அலுலாம் அவர்கள் ஒரு சகாதியை நோய் விசாரிக்க சென்றார்கள் குறிப்பிடுகின்றடையின் அவருடைய உடல் ஆட்சி அடித்தல் அந்த சோழரிடம் நமீசிரலாஸ் அவர்கள் கேட்டார்கள் அது சோழா நீங்கள் அண்ணாவிடத்தில் ஏதாவது துவா கேட்டீர்களா என்று கேட்டார் அதற்கு அந்த சோழர் கூறினார் ஆன் யார் சூழல்லா நான் அண்ணாவிடத்திலே கேட்டேன் யார் தான் மறுமையில் நீ எனக்கு தண்டனை தருவதாக இருந்தால் அங்கேடி எனக்கு தர வேண்டாம் அதனை முற்கூட்டி தந்துடுவாயாக என்று கேட்டேன் என்று அந்த சொன்னார்கள் அதற்கு மாற்றமாக நீ எல்லாவிடத்தில் கேள்னா உலகிலும் நீ எனக்கே நல்லதை அழகான அவர்கள் அந்த சகாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் அது அவருக்கு மாத்திரமல்ல எமத்தும் கற்றுக் கொடுக்கப்பட்ட விட அல்லாவிடத்திலே நலவை நல்லதை கேட்போம் சோதனைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்துவிட்டால் பொறுத்துக் கொள்வோம் சிலர் பார்க்கின்றார்கள் பேசுகின்றார்கள் சொல்கின்ற சொன்னார்கள் இந்த ஆபத்தி ஒரு மனிதன் அல்லாவது மாறி செய்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு அல்லா கொடுக்கின்றான் என்றார் கொள்ளுங்கள் பிடிக்கின்றான் என்று சொன்ன அல்லாஹனுடைய பிடியினுடைய ஆரம்பம்தான் அது எனவே அல்லாவிற்கு மாறு செய்த நிலையில் எமக்கும் அல்லா தருகின்றான் என்றால் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தண்டனை ஆரம்பமாகிவிட்டு அல்லாஹிற்கு வழிபட்ட நிறையில் அல்லாஹ் தருவதாக இருந்தால் அல்லாஹு அல்லாஹு அல்லாவிடே எனவே அமல் இருக்கின்றது இதுவும் அந்த குடும்பம் அல்லாவுக்கென தன்னை அர்ப்பணித்தார்கள் மகனை அல்லாவு தாலா அறுப்பதை விரும்பவில்லை ஆனால் அந்த செயலை பொறிந்து கொண்டு அதனை அல்லாஹு தாலா யாமத்து நாள் வரைக்கும் அல்லாவ தாலா அதனை ஏற்று எல்லோரும் கொண்டாட இருக்கின்றோம் எனவே அந்த நாளில் செய்யக்கூடிய மிக உயர்ந்த ஒரு அமல் தான் இந்த உருஷாவுடைய இதனை பற்றி அல்லாவது நான் போதிய மேலே அந்த ஆயத்தில் ஒரு பள்ளிக்கு வந்தார் நீங்கள் தொழுதி வைத்து உதிரியாவை கொடுங்கள் ஊட்டகத்தை அருங்கள் என்று அல்லாஹு அந்த சூழத்தில் உதிரியாவுடைய அமலை குறிப்பிடுகின்றார் அவர்கள் சொன்னார்கள் இந்த நாளில் சொன்னல் வீர் அதாவது அஹா அஜு பிரதார் தினத்தன்று நான் செலவழிக்கக்கூடிய செலவுகளில் மிக திறந்தது இந்த பிராணிகளை ஒருபார் கொடுக்கக்கூடிய இந்த செலவை விட வேறெந்த திறந்த எந்த செலவும் இல்லை என்று ரசூல்லாஹி சல்லாஹ் அலுவல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே நாளைய பெரு தினத்தில் செய்யக்கூடிய அமலில் மிக முக்கியமான ஒரு அமல்களில் ஒன்றுதான் இந்த உதகையாவுடைய என்பது சொல்கின்றார்கள் ஏன் அதற்கு உதகையா என்ற பெயர் வந்தது சுமியர் விசாரிக்க நேரத்தில் அந்த அமல் நடைபெறுவதனால் அதற்கு உதவியா என்று பெயர் வந்தது இது வாதி ஏனென்றால் அபுபக் நதி எல்லா நவர்களும் எல்லா வான் அவர்களும் இது வாஜிபென்று மக்கள் எடுத்துக்கொள்வார்களோ என்றி அணி அவர்கள் அவர்களுடைய கேட்கத்திலே பதிவு செய்துள்ளார்கள் எனவே யார் நியத்து வைத்தாரோ உதற்ற தலை பெரியிலிருந்து அந்த உதற்றாவுடைய ஆமலை நிறைவேற்றும் வரும் அவர் அவருடைய murid லையோ namangaleyo agachatudadu ilakke alaramaha mu sallama radiyallahu anh ma avargal arabikendragal anna nabiy sallallahu alaihi wasallama qal ban kana 'indahu dhabhan yuridu an yadhbahahu faraa hilala dzil hidza fala yamath min sha'rihi wala min adqarihi hatta yudhiyya akhrajahu muslimu ya aradel உருசியாவுடைய பிராணி இருந்து அவர் அதனை நிறைவேற்ற நியத்து வைத்துவிட்டால் குல்ஹிஜா பார்த்ததிலிருந்து அமலை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் மொழிகளை அகற்ற வேண்டாம் நகன்களை அகற்ற வேண்டாம் என்று அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு அடித்திலே عملاً أحب إلى الله تعالى من إراكة الدم يوم النحر إن ري صل قدية عند عيد الأضحى إن السمر ملناً سيهم عملها ليل الله بسك بها برقمان عمل تراني غلي عرثي قدوك قدية عملي بدا بيرنوم الليل إنها تأتي يوم القيامة بقرونها أول அறிந்து கொடுக்கக்கூடிய அந்த பிராணிகளுடைய கொழும்புகளுடைய கொம்புகளுடனும் குழம்புகளுடனும் வாஷிகா அதனுடைய உரோமங்களுடனும் அந்த பிராணிகள் நாளை கியாமத்தினாரில் வரும் மேலும் அவைகள் அனைத்தும் அழியானுடைய நன்மை தலாற்றில் நிறுத்தப்படும் அதற்குரிய நன்மையை அல்லா கொடுத்து விடுவார் என்ற கருத்தை சொன்னார்கள் வந்து கேட்கின்றார்கள் யார சூழல்ல மகாதை இந்த ஆரம்பமானது என்றெல்லாம் கேட்ட போது அதிகம் இப்ராஹிம் அலவிசலாம் சொன்னார்கள் இது உங்களுடைய தந்தையாகிய இப்ராஹிம் அலவிசலாம் அவர்களுடைய வழிமுறை என்று சொல்லிவிட்டு யாரலாம் அவ்வாறாக இருப்பேன் நாம் இந்த உதவியா அமலினால் ஒவ்வொரு நன்மைகள் கிடைக்கும் என்று அவர்கள் சொன்னார் அதனுடைய நேரம்ஜாவுடைய பெருநாள் இனத்தன்று சூரியன் உதயமாகி சுமார் இருபது நிமிடங்கள் கழிந்ததற்கு பின்னர் கொள்கையுடைய நேரம் ஆரம்பமாகும் அந்த தொலுகையுடைய பொதுபாவுடைய நேரம் முடிந்ததில் இருந்து அமலும் ஆரம்பமாகிவிடும் அல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் அவர்கள் ஈது அதுஹா ார்கள்ினே சுனா ார அதாவது முதலில் பொதுபா இரண்டாவது தொழுகை அதற்கு பின்னர் இந்த அமலை நிறைவேற்றுவாரோ அவர்தான் எங்களுடைய பின்பற்றி விட்டார் நடத்தக்கதாட்டினார் யாரும் தொழுகைக்கு முன்னர் உதவியா நிறைவேற்றுவாரோ சொன்னார்கள் அது உதவியாவாக கணிக்கப்பட மாட்டாது அது அவருடைய குடும்பத்திற்காக அரித்த ஒரு மா அதற்கு பதிலாக இவர் கொள்கைக்கு பின்னர் உதவியா கொடுக்கட்டும் என்று சொன்னார் இது முஸ்லிம் ரஹ்மல்லா அவர்களுடைய கிரந்தத்தில் பதிவு செய்துள்ளார்கள் எனவே உதவியாவுடைய அமல் ஐயா அதாவது கிழமை மாலை சூரியன் மறையும் வரைக்கும் இந்த உதிரையாவுடைய அமலை நிறைவேற்றலாம் மேலாண் அல்லாது நண்பர்களே நாங்கள் இலங்கை நாட்களில் வாழ்கின்றோம் எங்களோடு முஸ்லீம் அல்லாத எமது சில மத சகோதரர்களும் வாழ்கின்றார்கள் எனவே இந்த உதிரையாவுடைய அமலை நாங்கள் மிகவும் நிதானமாக பொறுமையோடு அதற்குரிய கடமைகளை தெரிவர நிறைவேற்றி அந்த அமலை செய்ய எல்லோருக்கும் தெரியும் ஒயா தினமாக இருக்கின்றோம் எனவே நாங்கள் திரச்சினை பற்றி கொள்ளக்கூடாது அது விசேஷமாக எந்த சில பகுதிகளில் நாம் வாழ்கின்றோம் அதிலே சில சகோதரர்கள் மாலை பசுவை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள் இருக்கின்றார் எனவே சைவுத்து நாங்கள் அந்த பிராணிகளை நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பார்த்து அவர்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய ஏதாவது வேலைகளை செய்வோமாக இருந்தால் அதனுடைய பாவம் எங்களை சேரும் அது மட்டுமல்ல எங்களுடைய சமூகத்திற்கே மிகப்பெரிய ஒரு விளைவு உண்டாம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துக் கொள்ளும் எனவே திங்கட்கிழமை நாளில் யாரும் முதலியாவுடைய அமலை நிறைவேற்ற வேண்டாம் ஏன் நாலு நாட்கள் இருக்கின்றன பெருநாள் உட்பட அதற்கு பின்னர் வரக்கூடிய ஐயாமு தஷி அதிலே திங்கட்கிழமை போக செவ்வாய்க்கிழமை நாம் நிறைவேற்றலாம் நாளைக்கு நிறைவேற்றலாம் எனவே அல்லாவி ஞாயிற்றுக்கிழமை நிறைவேற்றலாம் திங்கட்கிழமையை தவிர்த்து செவ்வாய்க்கிழமை நாம் நிறைவேற்றலாம் எனவே அந்த விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் முதுகையாவுடைய திராணிகள் எமக்கு தெரியும் அது ஆடு மாடு ஒற்றகம் ஒற்றகமாக இருந்தால் அது ஐந்து வருடங்கள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும் அதே போன்று மாடு செம்மறி ஆடு அல்லாத ஏனைய ஆடு நாங்கள் வெள்ளாடு என்று சொல்வோம் செம்மறி அல்லாத மற்ற ஆடுகளும் மாடாக இருந்தால் வருடங்கள் பூர்த்தியாகி இருக்காவது வயது நுழைந்த மாட்டை அல்லது வெள்ளாட்டை நாங்கள் கொடுக்கலாம் மாட்டுடைய வகையிலே எருமை மாடையை பொறுமையாக கொடுக்கலாம் மேலான அல்லாவிளையார்களே நான் கொடுக்கக்கூடிய பிராணிகள் குறை இல்லாது பர்ப்பிணி இல்லாது பாலூட்டக்கூடிய இத்தகைய பிராணிகளை நாங்கள் சவிர்த்து கொள்ள வேண்டும் என்று குறைவுள்ள பிராணிகளை கொடுத்து நாம் பாவத்தை தேடிக் கொள்ளக்கூடாது அதே போன்று செம்மறி ஆளாக இருந்தால் அது ஒரு வருடம் பூர்த்தியாகி இரண்டாவது வயதை அடைந்த செம்மறி ஆடை ஒன்றியாவாக கொடுக்கலாம் அதிலும் தேசம் அவரே யார் உதகையா கொடுக்க நியத்து வைத்தாரோ அவரே அறுப்பதுதான் ஒருவருக்கு நியத்து வைத்திருக்கின்றார் ஆனால் இவருக்கு அரிசி பழக்கம் இல்லை என்றால் வேறொருவரை தனக்கு பதிலாக நியாவதாக நியமிக்க அப்பொழுது கூடிய அந்த இடத்திற்கு அளிக்கவே அதற்கு ஆதாரமாக அறிவிக்கின்றார்கள் அண்ணன் அவர்கள் அறுபத்தி மூன்று தன்னுடைய கரத்தால் அறுத்தார்கள் நூறு கொடுத்தார்கள் அறிவதியான அவர்களுக்கு அறுக்குமாறு கூறினார் இந்த ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுகின்றார்கள் சூழ்நிலை பிரதாசம் அவர்கள் அறுபத்தி மூன்றை மாத்திரம் தனது கையால் அறுத்தார்கள் என்றால் தன்னுடைய வாழ்நாளை ஆயில்லை அங்கே சுட்டிக்காட்டினார்கள் மீதமானதை அழகதையெல்லாம் அவர்கள் அறிந்தார்கள் நாம் எமக்கு அறிக்க முடியாத அரைக்கும் போதும் அந்த இடத்தில் நாங்கள் ஆஜராக வேண்டும் அதற்கு ஆதாரமாக பாத்திமாரதியா அன்மா அவர்கள் உதகையா கொடுத்த போது ரசூ உதாகி செல்லார்கள் என்று சொன்னார்கள் நீ அந்த உன்னுடைய உதகையா நிறைவேற்றப்படும் இடத்திற்கு நீ செல்வாயாக சொன்னார்கள் முதலாவது இரத்தம் விழும்போது முந்திய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று அலுலம் அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று அறுக்கப்படும் நாங்கள் அதனுடைய உபத்தை பில்லா பக்கம் செய்திருப்போம் இதனை நாங்கள் பலர் குறைபாடு செய்கின்றோம் எந்த திசையில் வைத்து அறித்து விடலாம் என்று நினைக்காது சொன்னார்கள் முஸ்லிம் அவருடைய அறுக்கப்படும் அந்த கிராணியை கிபிலாவின் பக்கமாக அதன் முகத்தை திருப்பி قربان قلت الآل إلا كان دمها فرثها فصوفها حسنات في ميزانه يوم القيامة عند قرآن يُرَثَّم آذان يُرَثَّي قارنجل عند قرآن يُرَثَّم அவனுடைய நன்மையுடைய தராசில் நிறுத்தப்படுவதாக இருந்தால் எவ்வளவு ஒரு அமலாக இருக்கின்றது என்பதை நாங்கள் நினைவில் கொண்டு இந்த அமலை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் அதே போன்று உறுதியாக கொடுப்பவர் என்ன குட்க வேண்டும் அருக்கும் போது அக்வா உம்ம தகப்பல் மின்னி யால் தான் என்னிடமிருந்து இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக என்று நான் சொல்ல வேண்டும் அவர்கள் அவர்கள் சொல்வார்கள் எனவே நாம் என்று நாம் அறிக்கும் போது ஓதி கொள்ள வேண்டும் அதே போன்று உதவியா கொடுக்கப்பட்ட அந்த திரானிகளுடைய மாமிசங்களை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நான் கொடுக்க கூடாது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் அதனை முஸ்லிம்களுக்கு தான் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் அப்பொழுது ஒரு கேள்வி எல்லாம் எங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கின்றார்களே முஸ்லீம் அல்லாத தவறுகள் அவர்களும் விரும்புகிறார்களே மாவிஸ்டன் சாப்பிடுவதாக இருந்தால் அதற்கு சொல்கின்றார்கள் உதவியாவுடைய அந்த பிராணிகளுடைய இறைச்சியை கொடுக்காது நாங்கள் வேறு இறைச்சியை வாங்கி கொடுக்கலாம் எனவே அவர்களுடைய உள்ளத்திலும் தப்பண்ணம் ஏற்படாமல் இருக்க நாங்கள் இவ்வாறு செய்யலாம் ஆனால் அடுத்த பிராணியை நாங்கள் பரிசமையே பின்னர் அதனை நாங்கள் திரும்பிய செய்து கொள்ளலாம் அதில் எந்த பிரச்சனையும் அதே போன்று நாங்கள் அறுப்பவருக்கு கூலியாக அந்த உருளையாவுடைய பிராணியுடைய சோலையோ அதனுடைய வேனைய உறுப்புக்களை நாங்கள் தலையை அதே கால்களை உடலை கூலையை கூலியாக குடிக்கும் கூலியாக கொடுப்பது கூட அன்பளிப்பாக கொடுக்கலாமே தவிர அதனை நாங்கள் கூலியாக கொடுக்க கூடாது எனவே இஸ்லாமிய அறுவல் முறையில் மேற்கு செய்ய அறிஞர்கள் இஇஜி இசிஜி பரிசோதனை மூலமாக நிரூபித்து காட்டுகின்றார்கள் எனவே ஏற்க மாற்றமான முறையில் அழைக்கப்பட்ட மாமிசத்தை சாப்பிடுவதனால் ஏற்படக்கூடிய பிரதாரமான ஐந்து விளைவுகளை மனுமாக்கல் குறிப்பிட்டார்கள் அதிலே ஒன்றுதான் வெட்கம் ஈடுபட்டு விடுங்கள் எப்பொழுது அராமான இறைச்சியை சாப்பிடுவார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கார்கள் இரண்டாவது விவாதத்தில் இன்பம் ஈடுபட்டு விடும் விவாதம் செய்வதற்கு இன்பம் இல்லை என்றால் பார்க்க வேண்டும் அதே போன்று அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அடுத்தது பாவத்தினுடைய சிந்தனை அதிகரிக்கும் எனவே அல்லாவின் அன்பு நல்லடியார்களே அத்தகைய உரடியாவுடைய அமலை நிறைவேற்றுவதற்கு எல்லாம் அல்லாதோ நம் அனைவருக்கும் எல்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக எல்லாம் உண்மையான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக எல்லா யார் யாரெல்லாம் எமது நாட்டில் இருந்தும் உலகின் எல்லா நாடுகள் இருந்தும் உன்னுடைய வயிற்றுல்லாவை தரிசிப்பதற்காக அஜைக்காக அவர்களுடைய அஜை ஏற்றுக்கொள்வாயாக அதற்குரிய சரி வாய்ப்புகளை தந்து தரிசிப்பதற்குரிய எங்களுக்கு தந்து விடுவாயாக நிம்மதியாக சந்தோஷமாக சில மத சகோதரர்களோடு ஒற்றுமையாக வாழ்வதற்கு அல்ல தவிர்த்து வருவாயாக அல்ல இந்த உதகையாவுடைய நிறைவேற்றுவதற்கு நீய நிலவு செய்வாயாக வராமல் அல்ல நீயே பாதுகாத்து விடுவாயாக எல்லா முசிகளுடைய உயிர்களை உடைமைகளை மானங்களை சிறுவர்களை பெண்களை மசித்களை மதுர்த்தாக்களை வியாபார இத்தலங்களை அல்ல நீயே பாதுகாத்து விடுவாயாக எல்லா உலகத்திலே எல்லா முசிகளையும் நீயே பாதுகாத்து உன்னை தவிர எங்க பாலகவர் பேர் யாரும் இல்ல யா அல்லாஹ் பலரும் பலவேரே ததிகளே அல்லாஹ் உசிங்கருக்கு எதிராக செய்யப்படுகின்றே அல்லாஹ் அல்லாஹ் நீயே பாலகத்தை விடுவாயாக அவதேலாம் தவறி விடுவாகி விடுவாயாக அல்லாஹ் யாருடைய नसीபிலே கிதாයේ திளேந்தே முடிவே செய்யவில்லையோ அவர்களை அல்லாஹ் நீ உம்பக்க எடுத்து விடுவாயாக வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் for more lectures visit slhub.com